ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணமானது ஒவ்வொரு ஜீவனுடைய ஆயுஷ்காலத்தையும் ஒவ்வொரு ஜீவனும் அடுத்தடுத்து எடுக்கக்கூடியதான பிறவிகளையும் ஒரு வரிசைப்படுத்தி भगवान ஒரு அத்தியாயம் மூலமாக காண்பிக்கிறார் அதை தான் இப்போது பார்த்து நம்புகிறோம் அப்படி கருடசுவாமிக்கு भगवान சொல்கிற பொழுது தத்தஜாத்தியுதம் தேகம் ஆயுர்போக்ச கர்மஜம் ஒவ்வொன்றவனுக்கும் கர்மா என்று ஒன்று வச்சு அதன் மூலமாக அவனுடைய பிறவியும் அவனுடைய தேக ஆரோக்கியமும் அவனுடைய ஆயுஷ்காலத்தையும் வச்சிருக்கேன் அவன் செய்யக்கூடியதான கர்மாவுக்கு தகுந்தாற்போல் அவனுக்கு அடுத்த பிறவி கிடைக்கிறது அவன் செய்யக்கூடியதான கர்மாவை அனுசரித்து அவனுடைய தேகமானது கிடைக்கிறது அவன் செய்யக்கூடியதான கர்மாவை அனுசரித்து அவனுடைய ஆயுஷ்காலம் அமையிறது இதை யாராலும் மாற்ற முடியாது பகவானான என்னாலும் கூட இதை மாற்ற இயலாது ஸ்தாவராக கிருமயஸ்ட அஜாகா பட்சிண பசவோ நரா தார்மிகாக திரிதஷாக தத்வது மோக்ஷ மோட்சினஸ் யதாக்கிரமம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை சில விதமாக பிரிக்கலாம் ஸ்தாபராக மண்ணில் இருந்து முளைச்சி வரக்கூடியது மரம் செடி கொடிகள் கிருமிகள் நடக்கக்கூடியதான பிராணிகள் பறக்கக்கூடியதான பிராணிகள் பசுக்கள் மனுஷியர்கள் இவர்கள் இல்லாமல் திரிதஷாக பூமி சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஜானிகள் இப்படி பிரிக்கலாம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளே சதுர்விதசரீராணி திருவா முகசிரசா சகிருத்தன் மாணவோபூத்வா ஜானிச்சேத்து மோட்சம் ஆப்னாத் இவ்வளோ ஜீவராசிகளுக்குள்ளேயும் சிறந்தது உயர்ந்தது என்று நாம் பார்த்தோமானால் இந்த மனுஷரீரம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஜானியை சேர்த்து மோட்சமா அவன் அந்த ஜானத்தை அடைந்தால் மோட்சமானது கிடச்சிடும் அந்த ஜானத்தை அடையக்கூடியதான பிறவி இந்த மனித பிறவி நான்கு விதமாக நான் பிறவிகளை சிருஷ்டிச்சிருக்கேன் சதுராசீதி லட்சேஷுணம் நமானுஷம் வினானியற்ற தத்துவம் தூ லே உலகத்திலே உள்ளே ஜீவராசிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லலாம் நமானுஷம் வினான்யற்ற தத்துவான்து லியத்தே இந்த அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் இந்த மனுஷென்மா மனித பிறவி என்கிறது இருக்கே இது தத்துவ ஞானத்துக்காகனே கிடைக்கக்கூடியது ஞானத்தை அடையறத்துக்காகவும் மோக்ஷத்தை அடையறத்துக்காகவும் கிடைக்கக்கூடியதான தேகம் இந்த மனுஷ தேகம் மனுஷனால் மாத்திரம்தான் ஞானத்தை அடைய முடியும் மீதி உள்ள பிறவிகளில் ஞானத்தை அடைய முடியாது அத்திர ஜென்ம சஹசரபி கோட்டிபிஹி கதாச்சித் லபத்தே ஜந்துகோ மனுஷ்யம் புண்ணியசஞ்சயாது இந்த மனித பிறவி அப்படிங்கிறது எத்தனை பிறவிக்கப்புறம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் அமையிறது சில பேர் புண்ணியத்தினால சீக்கிரமாக மனுஷன்மா கிடைச்சி மோட்சமானது கிடைக்கிறது இன்னும் சிலருக்கு சகசராணாம் சஹசிரைரபி கோட்டிபி ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து கோட்டிக்கணக்கான பிறவிகள் எடுத்து இந்த மனுஷன்மா கிடைக்கிறது அவனவனுடைய புண்ணியத்தை அனுசரித்து இந்த மனித பிறவி கிடைக்கிறது சோபானபூதம் மோட்சசிய மனுஷ்யம் பிராப்பிய துர்லபம் எஸ்தாரதி நாத்மானம் தஸ்மாத் பாபதரோத்திர ககா அப்படி படியாக வச்சிருக்கார் ஒவ்வொரு பிறவியையும் அப்படி ஒரு ஒரு நிலைக்கு போகணுமானால் நூறு படி இருக்குன்னா ஒன்றாவது படியிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு படியாக நகர்ந்து தொண்ணூற்றி படி வந்து நூறாவது படியை ஜாக்கிரதையாக கால வைக்கணும் அது கொஞ்சம் பிசகித்துன்னா திரும்பவும் கீழே வந்து ஒன்றாவது படியிலிருந்து ஆரம்பிக்கும்படியாக ஆயிடும் அப்படிதான் நூறாவது படியாக மனித பிறவி நான் கொடுத்துருக்கேன் துர்லபம் கிடைக்காத பிறவி இந்த மனித பிறவி அதை புரிந்து கொண்டு எஸ்தாரத்தின் ஆத்மானம் தஸ்மாத் பாபத்தரோத்ரகா அதை புரிந்து கொண்டு அவன் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்தி மோட்சத்தை அடையணும் அப்படி யார் அடையலையோ அவன்தான் பாபாத்மா இவ்வளவு தூரம் நாம் தொண்ணூற்றி ஒம்பது படியை ஏற்றிவிட்டு படியில் கால சொன்னால் வைக்க தெரியல அவனைவிட அசடு வேறு யார் இருக்க முடியும் நரப்பிராப்பே தரஜென்ம லப்துவா சேந்திரிய சௌஷ்டவம் நவேத்யாத்மஹிதம்யஸ்து சபவேது பிரம்மகாதகா அவனுக்கு மேலும் சிந்திக்கக்கூடியதான எண்ணத்தை நான் கொடுக்கிறேன் ஏன்னா திரும்பவும் இந்த மனிதப் பிறவி கிடைக்கணுமானால் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப பிறப்பு இறப்ப சந்திக்க வேணும் அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுறானேன்னு நான் அவனுக்கு பிரித்து பார்க்கக்கூடியதான எண்ணத்தை கொடுக்கிறேன் பகுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை அவனுக்கு கொடுக்கிறேன் அந்த எண்ணத்தை அவன் பிறவி பிறவி பயனாக அதை எது நமக்கு நல்லது எது நமக்கு இந்த பிறவியோடு நம்மை கரையேற்றுறது அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சு அந்த வழியில் போகணும் அதற்காகத்தான் நான் அவனுக்கு நல்ல இந்திரியங்கள் நன்றாக பார்க்கக்கூடிய சக்தி கேட்கக்கூடிய சக்தி நுகர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இவ்வளவையும் கொடுத்து புத்தி சக்தியையும் நான் கொடுக்கிறேன் நவேத்தியாத்மஹிதம் யஸ்து சபவேது பிரம்மகாத்தகஹா யார் சரியான முறையில் பயன்படுத்திக்கலையோ அவன் பாப்பாத்மாங்கிறது ஒன்று பிரம்மகாத்தகஹா பகவானான என்னை ஏமாற்றினவன் அப்படின்னு பிரம்மஹத்திய தோஷம் பண்ணினவனாக அவனை நான் பார்க்கிறேன் வினா தேகேன கஸ்யாபி புருஷார்த்தோ நவித்தியதே ஒவ்வொரு ஜீவனுக்கும் புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியதான தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இவைகளை செய்யறதுக்கு ஷரீரம் என்கிறது வேணும் தேகம் என்கிறது தேவை சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம் சரீரம்தான் தர்மம் பண்ணுறதுக்கு அடிப்படையான ஒரு வஸ்து சரீரம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது தஸ்மாத் தேகம் தனம் ரக்ஷேது புண்ணிய கர்மானி சாதையேது ஆகையினால் ஒவ்வொருவனும் பிறந்தது முதல் தேகத்தை சரியான முறையில் ரக்ஷேத்து காப்பாற்றணும் தேகம் விஷயத்திலே சரீரம் விஷயத்திலே அலட்சியம் கூடாது பகவான் நமக்கு அனுகிரகம் செய்து இந்த சரீரத்தை பகவான் குடியிருக்க பகவான் ஒரு இடத்துல குடியிருக்கார்னா அந்த இடத்தையும் நாம் எவ்வளவு ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படி தானே நமக்கு ஒரு கிலோ தங்கம் கிடைச்சிருக்கு அந்த தங்கத்தை நாம் வைக்கிறோம் அப்படின்னா எங்கே வைப்போம் வாசலில் கொண்டு போய் வைப்போம் அதே வீடு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் ரூமுக்குள்ள ஒரு பீரோ பீரோவுக்குள்ள ஒரு லாக்கர் லாக்கருக்குள்ள ஒரு லாக்கர் அதில் ஜாக்கிரதையாக ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டியை சீல் பண்ணி எவ்வளவு ஜாக்கிரதையாக வச்சு அந்த லாக்கரையும் காப்பாற்றுறோம் அதன் மூலமாக பீரோவையும் காப்பாற்றணும் அந்த ரூமையும் பாதுகாக்கணும் அந்த வீட்டையே எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் பாதுகாக்கிறோமோ அதுபோல் ஒவ்வொருவனும் அவனு அவனவனுடைய தேகத்தை பாதுகாக்கணும் தேகத்தை எப்படி பாதுகாக்கிறது தேகத்தை எப்படி நாம் ரட்சிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேழு அப்படின்னு பகவான் சொல்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்